தலைப்பு 37 அயக்ரீவம் மாலின் பத்தாவது அவதாரம் அயக்ரீவ அவதாரம் அயம் என்பதற்கு பொருள் பிராணவாயு கிரீவம் என்பது கழுத்து ஆகவே அயக்ரீவம் என்பது பிராணவாயுவையே கழுத்தாக கொண்டது இப்படியே மற்ற அவதாரங்கள் என்பவற்றிற்கு வெவ்வேறு பொருள் உண்டு